சச்சிதானோத்திய தாபத்தய விநா தச்சூர்ணயிவ் முசலம் யதுராஜசுக்கலிளே பிராசியோஸ்வேஷ்லோக்கம் இதுதான் எதுராஜா சஹா ஆகுகா எதுராஜராகிய அந்த உக்ரசேன மகாராஜா அவருக்கு ஆகுகான்னு ஒரு பேர் சஹா ஆகுகா எதுராஜா ஆகுகன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிற அந்த உக்ரசேன மகாராஜா யாதவ ராஜா முசலம் சூர்ணயித்வா முசலம்ங்கிறது வந்து ஒலக்க அந்த உலக்கையை சூர்ணையித்வா பொடிப்பொடியா பண்ணிவிட்டார் கிருஷ்ணர்கிட்ட கேட்காம பண்ணிவிட்டாருங்கிறார் ஸ்ரீதரி அது அவசேஷித்தம் அதில் மிச்சமான லோகஞ்ச அஸ்ய லோகஞ்ச பொடிப்பொடியா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ துண்டா இருந்திருக்கு அதோட துண்டையும் சமுத்திர சலிலே பிராசியத்து சமுத்திர ஜலத்தில் பிராசியத்து வீசி எரிஞ்சு விட்டார் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்ரீதரர் நமக்கு கொடுக்குற ஒரு குறிப்பு ஆகவே இவர்களெல்லாம் பயந்துண்டு இருந்தார்கள் கொண்டு உலக்கையை அவர் அதை பொடி பொடியாக்கி தூக்கி எறிஞ்சு விட்டார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் தச்சூர்ணயித்வா முசலம் எது ராஜுகா சமுத்திர சலிலே பிராசியத்து லோகம்